தலைப்பு நூற்று பதினேழு கரிசலாங்கண்ணியும் தூதுளையும் கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையாலாவது சாப்பிட்டு வர வேண்டும் பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும் மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆச்சாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினால் ஆவது தினம் தினம் உட்கொண்டால் தேகக்கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவதாய் நெடுநாளைக்கு இருக்கும் முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும் மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள் பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும் மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கின்றது விசேஷ நன்று ஜலமுள்ள இடத்தில் உள்ளதில் காரமிராது தந்தசுத்தி சுத்தி செய்து அண்ணாக்கில் தர்ஜனி விரலால் கட்டை விரல் தேய்க்க மேற்குரித்த மூலிகையால் பித்த நீர் கப நீர் வெளியாகி கண்ணொளி விசேஷிக்கும் நேராத பட்சத்தில் பொற்றலை கையாந்தகரை கூடும் மேற்குரித்த மூலிகை செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது உலர்த்தி குழித்தைலம் வாங்கியும் செந்தூரம் செய்யலாம் அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகியதை உடைய ஔஷதி தூதுளை அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும் கரிசாலை தந்த சுத்தியால் நேரிடும் உண்மை